உத்லாவதே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் ஐந்து கிருஷ்ணக்ஷேத்திரங்களுள் முதன்மை பெற்றது திருக்கண்ணபுரம் சோழ நாட்டு திருத்தலங்களில் கீழே வீடு என்று கொண்டாடப்படுவது திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாளுடைய ஆஸ்தானம் திருக்கண்ணபுரத்தை ஐந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இப்பெருமானை பாடியுள்ளார்கள் இது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் கண்ணனுடைய புறம் கண்ணபுரம் இந்த கஷேத்திரத்தின் மகாத்மியம் எவ்வளவு நேரம் பேசினாலும் தகும் சுருக்கமாக கூறுகிறேன் வசு என்னும் ஒரு அரசன் தன்னுடைய தேரில் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான் மேலே பறக்கும் சக்தி இருந்தபடியால் அவனுக்கு உபரிச்சரவசு என்னும் பட்டப்பெயர் உண்டு அவன் ஒரு முறை தேவர்களுக்காக போராடி அசுரர்களை ஜெயித்தான் போர் முடிந்து உபரி சரவசு திரும்ப வந்து கொண்டிருந்த போது இந்த திருத்தலத்தில் இறங்கினான் அப்போது இங்கே பல ரிஷிகள் தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெகுகாலமாக பட்டினி கிடந்து தவம் இருந்தபடியால் திருமேனி மெலிந்து போய் ஷரீரம் உலர்ந்து சாமை கதிர்களைப் போலிருந்தார்கள் மன்னனுடைய வீரர்கள் அவர்களைக் கண்டு இவர்கள் சாமைக்கதிர்கள் என்று நினைத்து அவர்களை வெட்டத் தொடங்கினார்கள் இது கண்டு முனிவர்கள் பெருமானை அழைக்க பகவான் வந்து அந்த படையெல்லாம் அழித்து இவர்களை காத்தான் பெருமான் அப்படி வரும்போது ஒரு சிறுவன் வடிவத்தில் வந்தான் அந்த சிறுவனா நமக்கொரு பொருட்டு என்றெண்ணி அரசன் அச்சிறுவனோடைய சண்டை புரிய அவனோ அனைத்து ஆயுதங்களையும் அழித்தான் இறுதியாக நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் செய்தால் அதுவும் அந்த சிறுவனை சுற்றி நமஸ்காரம் செய்துவிட்டு வலுவிழந்து போனது இதறிந்த மன்னன் பிள்ளை யார் என்பதை உணர்ந்து திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அப்போதிலிருந்தே இந்த பெருமான் இந்த திருத்தலத்தையே மன்னனின் வேண்டுகோளுக்கு கிணங்க எடுந்துருளியுள்ளான் அம்மன்னவந்தான் மண்டபங்களையும் கோபுரங்களையும் பிராகாரத்தையும் ஏற்படுத்தி வைத்தான் இதே உபரி சரசுவசை பற்றி மற்றொரு சரித்திரமும் இத்திருத்தலத்தில் காணப்படுகிறது வசு வெகு நாட்களாக புத்திரப்பேரில்லாமல் தவித்தான் அப்போது இந்த திருத்தலத்தில் அஸ்வமேக யாகம் செய்ய அந்த ஹோமகுண்டத்திலிருந்து தோன்றிய ஒருவன் ஒரு யஜ்ஞபுருஷன் இரண்டு செங்கழீல் மலர்களை கொடுத்தான் அதை முகர்ந்த வசுவின் மனைவி அழகிய ஓர் பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பத்மினி என்று பெயரிட்டு அழைத்தார்கள் அந்த பெண்ணையே பகவான் சௌரிராஜனாக வந்து இத்திருத்தலத்தில் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அவளே கண்ணபுர நாயகி தாயார் இக்கோயிலின் புஷ்கரணி மிக பெரியது நித்திய என்று பெயர் விமானத்துக்கு உட்பலாவதக விமானம்னு கூறுவார்கள் பலம் என்றால் நம்முடைய மாம்சம் சதை உட்பலம் என்னால் சதைப்பற்றுள்ள உடம்பில் ஆசையை அறுத்தல் அறுத்தவர்களான ரிஷிகள் அப்படிப்பட்டவர்களுக்கு முக்தி அளிக்கும் விமானம் உட்பலாவதக விமானம் இந்த கஷேத்திரத்தின் ஸ்லோகத்தில் உத்பலாவதே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜம் அகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் உட்பலாவதக விமானத்தின் நடுவில் எழுந்தொருளி இருப்பவனாய் தாமரை கண்கள் கொண்டவனாய் சௌரி கொண்டையை சாத்திக் கொண்டிருக்கும் இப்பெருமானை வணங்குகிறேன் பகவானுடைய திருமேனி அழகோ சொல்லனானது மூலமூர்த்தி நின்ன திருக்கோலம் பிரயோக சக்கரத்தோடு எழுந்துருளியுள்ளார் நீலமேகப் பெருமான் என்று திருநாமம் புண்டரீக விஷாலாக்சம் ஷரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேகம் அகம்பஜே என்று தியான ஸ்லோகம் தாமரைக்கண்கள் கொண்டவன் சரத்காலத்து சந்திரன போன்ற திருமுகமண்டலம் பேரழகோடே விளங்குபவன் கருவறை அதாவது நீல மலையைப் போலே நெடுதுயர்ந்து நிற்பவன் நீலமேகப்பெருமான் அவனே சௌரி பெருமாள் அவரை வணங்கிக் கொள்கிறோம் பல முனிவர்களுக்கு இங்க எம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறான் இத்திருத்தலத்தை பற்றின மற்றொரு வரலாறு உண்டு மனை சேவித்தவன் விபீஷணன் ராமன் நடந்த அழகை அவர் சேவித்திருக்கிறார் விபீஷணன் தானே திருவரங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அப்போது திருவரங்கநாதனை நடந்து காட்ட என்று விபீஷணன் வேண்ட சயன திருக்கோலத்தின் அழகை இங்கு சேவித்துக் கொண்டாய் நடந்த அழகுக்கு கீழே வீட்டுக்கு வாரும் ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே மேலை வீடு என்று ஸ்ரீரங்கமும் கீழை வீடு என்ன திருக்கண்ணபுரமும் கொண்டாடப்படும் விபீஷணன் திருக்கண்ணபுரத்துக்கு வர இந்த பெருமான் அவனுக்காக கைத்தலமாய் கைப்பலகையோட நடந்து காட்சி கொடுத்தான் என்றும் ஓரோரு அமாவாசை தோறும் இங்கிருக்கும் விபீஷணனுக்கு சபரி பெருமாள் நடந்து காட்டுகிறார் எவ்வளவு சௌலபியம் அதேபோல் பிரம்மோத்சவத்தின் போதும் தினப்படி பெருமாளுக்கு கைத்தல சேவை உண்டு காண கண்கோடி வேண்டும் மற்றொரு சரித்திரம் இந்த திருத்தலத்தில் முனியதரையர் என்ப ஒருத்தர் இருந்தார் பரமபக்தர் அவர் பெருமானுக்கு கண்டுருள பண்ணாமல் எதையும் உண்ணமாட்டார் ஓர் முறை அவர் வெளியூருக்கு சென்று திரும்ப வந்தார் இரவு வெகு ஆகிவிட்டது கோயிலுக்கு போய் தரிசிக்க முடியவில்லை பெருமானுக்கு எதையும் கண்டொளப் பண்ண முடியவில்லை அவருடைய மனைவியார் அதை உணர்ந்து தான் சமைத்து வைத்திருந்த பொங்கலை மானசீகமாக தன் வீட்டிலிருந்தே சபரி பெருமாளுக்கு சமர்ப்பித்து பெருமாள் இதை உண்டு விட்டார் என்று சொல்லி கணவனுக்கு படைத்தாள் அவரும் நம்பி உண்டு விட்டார் பக்தர்கள் வேண்டுகோளை பெருமான் மறுப்பானா மறுநாள் காலை கதவு திறந்து பார்த்தால் கோயிலினுடைய திருச்சுற்று பெருமானின் முன்னால் அவர் சமர்ப்பித்த பொங்கல் இறைந்து கிடந்திருந்தது அந்த மனம் எங்கும் வீசித்து இது கண்டு அன்று தொடக்கமாக முனியதரையர் பொங்கலை பெருமான் அமுது செய்து வருகிறார் என்றும் முனையதரையருக்கு இந்த திருக்கோவிலில் தனி சன்னிதி உண்டு அதோடு தினப்படியே இரவு சுமார் எட்டு மணி வேளைக்கு ஓர் பொங்கலை பெருமான் அமது செய்கிறார் இது நம் வீட்டு பொங்கலை போல் அல்ல இது தனி பொங்கல் தனியான ருசி… தனியான வாசனை உள்ளது அவசம் யாரும் திருக்கணபுரத்தை சேவிக்க வரும்போது இரவு ஏழேகால் வாக்கில் வந்தீர்களானால் நாம் பிரார்த்தித்து இந்த பொங்கலை பெருமான் பிரசாதமாக உண்டு வரலாம் இதற்கு போட்டி அதிகம் முன்னமேயே சொல்லி வைத்துத்தான் இந்த பிரசாதத்தை கொள்ள முடியும் வேறொரு சரித்திரம் உள்ளது இப்பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்த ஓர் அர்ச்சகர் அந்த அர்ச்சகர் கன்னிக்கை பெண்ணின் மேலே காதல் கொண்டிருந்தார் புஷ்பத்தை அந்த பெண்ணுக்காக கொடுத்தார் சில சமயம் அவளுக்கு கொடுத்ததை கூட பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார் போலும் ஒரு நாள் இரவு அனைத்து பூஜைகளும் முடிய புஷ்பத்தோட பெண் சென்றாள் ஆனால் அந்நாட்டு மன்னவன் அதற்கு பின் வந்தான் மன்னவனுக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டும் ஷட்டென்று அர்ச்சகர் மாலைக்குச் சொல்லி அனுப்பி அந்த பெண் அணிந்த மாலையை மன்னவனுக்கு சமர்ப்பித்தார் அதில் ஒரு தலைமுடி இருந்தது மன்னவன் அங்கு காணவில்லை அரண்மனைக்கு சென்று கண்டான் கோபமுற்றான் அர்ச்சகரை கூட்டு விசாரித்தான் அர்ச்சகர் ஷட்டென்று நம்பிக்கையோடு கூறினார் எங்கள் பெருமானின் தலையில் முடி முளைத்துள்ளது அந்த முடிதான் இந்த மாலையில் ஒட்டி கொண்டிருக்கிறது நீ வேண்டுமானால் பரீட்சித்து பார் அரசனுக்கு ஆச்சரியம் பெருமான் தலையில் முடி முளைத்திருக்குமா மறுநாள் காலை வந்தார் ஊரார் காண பெருமானுடைய திருமுடியை பிடித்து இழுக்க இரத்தம் துளித்தது ஓ உண்மையிலேயே இப்பெருமானுக்கு முடி முளைத்திருக்கிறது போலும் என்று சொல்ல அவர் ஷௌரிப் பெருமாள் ஆனார் என்னைக்கும் ஷௌரிக்கொண்டையோடு எடுந்துருளி இருக்கிறார் இந்த திருத்தலத்தில் பல மதில்கள் இருந்தன ஏழு மதில்கள் இருந்ததாக செய்தி கூறுகிறது கடைசி மதுள் கடலை ஒட்டி இருந்ததாம் இன்று திருக்கண்ணபுரத்திலிருந்து திருமலராயன் பட்டினத்துக்குச் சென்றால்தான் கடலை கண்டுபிடிக்கலாம் ஆண்டுதோறும் மாசி மாசம் மகம் பௌர்ணமி அன்றைய தினம் பெருமான் திருமலராயன் பட்டணத்துக்கு எழுந்தொருளி கடலாடுகிறார் தீர்த்தவாரி கண்டருள்கிறார் இந்த உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இதத்தான் மாசிமக தீர்த்தவாரின்னு கூறுவார்கள் அங்கிருக்கும் செம்படவர்கள் மீனவர்கள் அவர்கள் அனைவரும் கூடி திருக்கண்ணபுரம் பெருமாளை மாப்பிள்ளை சாமி என்று சொல்லி கொண்டாடி இந்த பெரும் உற்சவத்தை நடத்தி கொடுப்பார்கள் பகவான் அங்கே கருடோத்சவமும் கண்டறிகிறார் இத்தனை மதில்கள் இருந்திருந்தாலும் இன்று அத்தனை மதில்கள் இல்லை ஓர் மதில்தான் உள்ளது இதை பற்றி ஒரு வரலாறு உண்டு ஆரோ ஒரு மன்னவன் வைணவக் கோவில்களை பிடிக்காமல் மதில்களை இடிக்க ஆரம்பித்தான் ஓரோரு மதிலாக திருக்கண்ணபுரத்தின் மதில்களை இடித்தான் அங்கிருந்த அரையர் சுவாமி பெருமானிடத்தில் வேண்டினார் உன் கையில் பிடித்திருக்கும் வில் பொம்மையா வேலை செய்யுமா இப்படி அரசன் மதில்களை இடிக்கிறான் பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறாயே இது நியாயமா என்று கோபித்துக் கொண்டார் செருவரை முன் ஆசருத்த சிலையன்னோ கைத்தளத்தென்கின்னாளால் பொருவரமுன் போர் தலைத்த பொன்னாழி மத்துருகை என்கின்னாளால் கருவரபோல் நின்னானே கண்ணபுறத் தம்மானைக் கண்டாள்களோ ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலாய் என்னப்பாய் என்கின்னாளால் என்ன திருவங்கையாழ்வாருடைய பாடல் செருவர முன்னாசுத்த சிலையன்னோ கைத்தளத்தது இந்த கையில் வில் பெடித்துக் எதற்காக அப்படியும் பெருமான் நடவடிக்கை எடுக்கவில்லை திருக்கண்ணபுரத்த அரையர் சுவாமிக்கு கோபம் ஏற்பட்டது தன் கையில் இருந்த தாளத்தை பெருமான் பேரிலே வீச அந்த நெற்றியில் பட்டு ரத்தம் துளித்து வடு ஏற்பட்டது இன்றும் பெருமானுடைய திருநெற்றியில் அரையர் சுவாமி அடுத்த வடுவை கண்டுகொள்ளலாம் இந்த வடு ஏற்பட்ட விற்பாடுதான் துணுக்குற்று நிமிர்ந்த பெருமான் பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணைய வேண்டும் தன் கைகளிலிருந்து ஷரமாரியாக ஷாரங்க முதைக்க எதிர்த்து வந்த மன்னவன் படையெல்லாம் அழிந்து போயின என்பது சரித்திரம் இந்த பெருமானை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்கள் தலைவரான சுவாமி அம்மாழ்வார் மாலை நன்னி தொழுதெழுமினோ வினகட காலை மாலை கமல மலரெட்டு நீர் வேலமோதும் மதுள் சூழ் திருக்கண்ண உரத்து ஆளின் மேலானமர்ந்தான் அடி இணைகளே என்ன காலையும் மாலையும் தாமரை மலர்களைக் கொண்டு இப்பெருமானை வணங்க சொல்லுகிறார் ஆழ்வாரின் முக்கியமான பாடல் ும் தனதால் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தங் கொடுக்கும்பிரான் சரணாகதி பண்ணுபவர்கள் அனைவருக்கும் மரணமான பிற்பாடு வைகுந்தத்தையே கொடுக்கும் இத்திருத்தலத்தில் சபரி பெருமாள் நம்மாழ்வாருக்கு சரண்ய முகுந்த என்னும் பண்பை வெளிப்படுத்தினார் அதாவது தன் சரணாகதர்களுக்கு மோட்ச பூமியை கொடுக்கும் முகுந்தம் மு மோக்ஷ கு பூமி த தாதி கொடுக்கிறார் மோக்ஷ பூமியை கொடுக்கிறபடியால் முகுந்தம் உட்பலாவத விமானத்தில் பிரசித்தமாக காட்சியளிக்கிறது அதைத்தான் அம்மாழ்வார் பாடினார் அடுத்து குலசேகர் ஆழ்வார் இப்பெருமானை கௌசல்லை எப்படி ராமனை தொட்டிலே கிடத்தி தாலாட்டு பாடி அதே போல குலசேகரர் சபரி பெருமாளை தொட்டிலில் கிடத்தி பாடுகிறார் மண்ணு புகழ் கோஷலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கைக் கோன்முடிகள் சிந்துவித்தாய் ரொம்ப அழகான பாடல் கன்னிமன்மா முதல் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ தாலேலோ தேவரையும் அசுரரையும் திசகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடிவணங்க அரங்க ஏவருவன் செலவளவா ராகவனே தானேலோ இப்படி என்ன அழகாக திருக்கண்ணபுரத்து சபரி பெருமானுக்கு குலசேகரர் தாலேலோ பாடினார்வார் ஒரே பாஷரத்தால் மங்களாசாசனம் செய்தார் அதாவது மண்ணு வெள்ளறையாய் மதுள் சூழு கரசே கண்ணபுர தமுதே அவலம் களைவாய் என்று பெரியாழ்வார் கண்ணபுரத்தானை அமுதமாகப் பாடினார் ஆண்டாளோ காட்டில் வேங்கடம் கண்ணபுர என்று திருவேங்கடத்தையும் திருக்கண்டபுரத்தையும் சேர்த்து பாடினாள் திருமங்கையாழ்வார் அனைவருக்கும் சமமாய் நூறு பாசரங்களை சமர்ப்பித்தார் திருவங்கையாழ்வாருக்குறையூர் பெருமாள் தான் திருமங்கையாழ்வாருக்கு சக்கர இலச்சனை பொதித்தார் அது சமாசேயனம் பஞ்சசம்ஸ்காரம் அப்போது திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தைஉபதேசம் பெறவேண்டும் திருநறையூர் பெருமான் உபதேசித்தார் ஆனால் அதனுடைய விளக்க உரை கொடுப்பது யார் அதற்குத்தான் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்தை அடைந்தார் திருமங்கையாழ்வாரை பாடிவைத்த ஊரே அவருடைய நாக்குள் புகுந்து தூண்டிவிட்டு பாட வைத்த திருத்தலமே திருக்கண்ணபுரம்தான் நம்மாழ்வாரை பாடுவைத்த திருத்தலம் திருத்தொலைவில்லிமங்கலம் இரட்டை திருப்பதி திருமங்கையாழ்வாரை பாடவைத்த திருத்தலம் திருக்கண்ணபுரம் இன்னன்னார் இன்னன்ன ஊர் பெயரை சொன்னால்தான் இனிக்கும் நம்மாழ்வார் திருத்தொலைவில்லிமங்கலம்னு செல்ல வேணும் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம்னு செல்லவேண்டும் அப்போதுதான் இனிக்கும் தெளியீர் தேவர்க் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநுதி வண்ணர் ஓ துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் நீணிலா முத்தத்து நின்னிவள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாணனார் தென்னமிருக்க இனி இவள் நானுமோ நன்னு நன்னு நரையூரர்க்கே இது திருமங்கையாழ்வாருடைய பாடல் பெண் பாவனையில் நாயிகா பாவத்தோடும் தாய் பாவனையோடும் திருமங்கையாழ்வார் சபரி பெருமாளை அனுபவித்தார் இந்த பெண் பெருமானிடத்தில் அதிக காதல் கொண்டுள்ளாள் இவளை பிரித்து வைக்காவிட்டால் நம்மிடத்திலிருந்து ஓடிப்போய் விடுவாள் என்று நினைத்த தாய்மார் மேல் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாப் போலே வைத்தார்கள் அங்கிருந்து திருவங்கையாழ்வார் கண்ணைத் திறந்து பார்த்தார் வெளியில் வந்தால் தான் இருந்த இடத்திலிருந்து உட்பலாவதக விமானம்தான் காட்சி அளித்ததான் உடனே தாய்மார்களை கூப்பிட்டாள் நீனிலா முச்சத்து நின்று இவள் நோக்கினாள் நீனிலா நின்று திருவங்கையாழ்வார் பார்க்கிறாள் எங்களையும் கூப்பிட்டு காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் உங்கள் கண்ணுக்கு திருக்கண்ணபுரம் விமானம் கடவில்லையா என் கண்ணுக்கு படுகிறதே அவர் இத்தனைக்கும் எங்கேயோ வைக்கப்பட்டிருக்கிறார் ஆக திருவங்கையாழ்வாருக்கு எங்கிருந்தாலும் திருக்கண்ணபுரம் காட்சியளிக்கிறது அடியன் தகப்பனார் வேடிக்கையாக கூறுவார் நாம் திருக்கண்ணபுரத்திலேயே இருந்தாலே பெருமான் காட்சி அளிக்க மாட்டேன் என்கிறான் ஆனால் திருமங்கையாழ்வாருக்கோ அவர் எங்கிருந்தாலும் பெருமாள் காட்சி கொடுக்கிறார் இன்றும் திருமங்கையாழ்வார் ஆஸ்தானமான திருநகரி அந்த திருநகரியில் ஆழ்வார் எழுந்துருளியிருக்கும் இடத்துக்கு நேரே ஒரு முற்றம் உள்ளது அதற்கு நீனிலா திருநாமம் அதன் மூலம் திருமங்கியாழ்வார் இன்றும் சபரிப் சேவித்துக் கொள்ளுகிறாராம் எத்தனை காதல் எத்தனை ஈடுபாடு நூறு பாசுரங்களை சமர்ப்பித்தார் சிலையலங்கு பொன்னாடி தென்படை தன் தொன் சங்கம் என்கின்னாளால் மலையிலங்கு தோல் நான்கே முலையலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்குன்னாளால் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானைக் கண்டாள்களோ என் அழகான பாசுரம் நூறு பாசுரங்களால் பாடினார் திருமங்கிழ்த்தை உபேசித்தான் பெருமானது சொல்லும் கேட்க ஆசை கொண்டோம் திருமங்கியாழ்வாரா விடுவார் அவனை விட அவருக்கன்றோ நன்றாக பேச்சாற்றல் உண்டு உடனே திரும்ப திருமந்திரத்தின் பொருளை கூறினார் கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவெட்டெழுத்துங் கற்று உற்றதும் உன் அடியார்க்கடிமை எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை உன்னிடத்தில் கேட்டு கொண்டேன் நான் அறிந்தது உனக்கடிமைனு சொல்லுவதை விட பாகவதர்களுக்கு அடிமை அடியார்க்கடிமை என்பதுதான் நான் இருந்த செய்தி இதை கேட்டவுடன் சபரி பெருமாளுக்குத்தான் எத்தனை உவகை பேர் நம்மிடத்தில் மந்திரம் கேட்டு அந்த மந்திரத்தின் ஆழ் பொருளை உணர்ந்து கொண்டாரே இரையடியவனாக இருப்பதை விட அடியார்கடியானாக இருப்பதுதான் சிறப்பு படைத்தது என்பதை திருவங்கையாழ்வார் உணர்ந்தார் நூறு பாசரங்கள் சமர்ப்பித்தார் திருவங்கையாழ்வாரு விளங்குகிறது கணபுரத்தில் ஆங்காங்கு ஓரோரு திவ்வதேசத்திலும் மார்கழி மாசத்தில் அத்தியன நடைபெறும் அப்போது நம்மாழ்வார்தான் திருவடி தொழுவார் இது வழக்கம் மரபு ஆனால் திருக்கண்ணபுரத்தில் அந்தந்த ஆழ்வார் அதாவது யாரெல்லாம் இந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடியிருக்கிறார்களோ அவரவர்களுடைய பாடல் பாடப்படும் நாளில் அந்தந்த ஆழ்வார் சபரி பெருமானிடத்தில் திருவடி தொழுவார் இது ஒரு தனிச்சிறப்பு உற்சவம் மாசி பிரம்மோத்சவத்துக்கு ஏற்றம் வைகாசி பிரம்மோத்சவத்துக்கு ஏற்றம் அந்த புஷ்கரணி கரையில் சற்று அமர்ந்து பெருமானை தியானித்துக் கொண்டு அந்த குழு குழு இருந்தோமானால் உலகத்தையே மறந்து போவோம் மாசி உற்சவத்தின் போது இங்கே பள்ளியோட உற்சவம் அதாவது தெப்போற்சவம் நடைபெறும் இரவு முழுக்க பெருமான் தெப்பத்தில் எழுந்தொழுவார் பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள் வந்து கச்சேரி புரிவார்கள் இது அத்தனையிலும் பங்கு கொண்டு திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் கண்ணபுர நாயகி தாயார் அங்கு எழுந்தொழுளியிருக்கும் ஆழ்வார்கள் கலையிலங்க மொழியாளர்களான பரம பக்தர்கள் பாகவதர்கள் அனைவரோடும்டி பெருமானுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் திருமங்கையாழ்வாரின் பாடல்களின் மூலமாகவே சபரி பெருமானை சேவிக்கலாம் அங்கு போனோமானால் அப்படியே அந்த பாசுரங்கள் அவனிடத்தில் அமைந்திருப்பதை சேவித்து நாம் ஆனந்தப்படலாம் உட்பலாவதக விமானத்துக்கு ஏற்றம் அதை ஓரிடத்திலிருந்து பார்த்தால் மட்டும்தான் காட்சி கொடுக்கும் எங்கிருந்து பார்த்தாலும் அது தெரியாது அவ்வளவு உள்ளே மறைந்திருக்கும் அவசியம் அந்த போய் விமான தரிசனத்தையும் பெற்று அனைத்து பாபங்களையும் தொலைத்து சபரிப் பெருமாளின் திருக்கண்ணபுரத்துக்கு போனோம் கவலையத்தனையும் மறந்தோம் பெருமானுக்கு ஆட்பட்டோம் கண்ணன் திருவடிகளே சரணம் சபரிப் பெருமாள் திருவடிகளே சரணம் என்ன வாழ்நாளை ஆனந்தமாகக் கழிப்போம் வாருங்கள்